வணக்கம் மார்ச்ணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலுமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இரண்டு மின்கழிவு உற்பத்தி செய்யும் நாடுகளில் இந்தியா ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது மூன்று ரெண்டாயிரத்தி இருபதில் ஜி மாநாடு ரியாட்டில் நடைபெற உள்ளது இனி இன்றைய கேள்விகள் 1. இந்திய கடற்படை கோவிட் பத்தொம்போதுக்கான தனிமைப்படுத்தப்பட்ட வசதி எங்கு அமைந்துள்ளது 2. ஏழாவது உலக நகரங்களின் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது மூன்று கொரோனா வைரஸ் காரணமாக அனைத்து நிதி சந்தைகளையும் நிறுத்திய முதல் நாடு எது